ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பித்திருக்கலையை உத்தேசித்து செய்ய வேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்தன் வரும் அதில் ஒரே நாளில் இரண்டு அல்லது மூணு அல்லது நாலு புண்ணிய சேர்ந்து வந்தால் எவ்வளவு தர்ப்பணம் செய்யணும் எந்த தர்ப்பணத்தை முதல்ல செய்யணும் அல்லது ஒரு தர்ப்பணம் செய்தால் போறும்னா போறும்னா எந்த தர்ப்பணத்தை செய்யணும் என்கிற இந்த விஷயங்கள்லே நமக்கு புரிதல் வேணும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா என்ன ஒரு பத்து நிமிஷம் செலவாக போகிறது ஒரு நாலு புண்ணியகாலம் வந்தால் ஒரு சொம்பு ஜலம் பத்து கிராம் எள் பத்து நிமிஷம் செலவாக போகிறது அதை தனித்தனியாகவே செய்துடலாம் என்கிற எண்ணம் நமக்கு வரும் ஆனால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் நம்முடைய தர்மசாஸ்திரம்தான் நமக்கு ஆதாரம் தர்மசாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருந்தால் அப்படி செய்யலாம் அப்படி காண்பிக்கல்ல அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்ன என்னவாகும் அப்படின்னா செய்யாததாக தான் கணக்கு வரும் ஏன்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் செய்யக்கூடாது இந்த முறையில்தான் செய்யணும் என்கிறதற்கெல்லாம் நமக்கு ஆதாரம் நம்முடைய சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரம் ஆகையினாலே நாம் தர்மசாஸ்திரத்தில் இந்த விஷயத்தை எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நாம் அதை செய்யணும் ஏன் இப்படி சேர்த்து செய்யலாம் அப்படின்னு காண்பிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு எடுத்துட்டால் தர்ப்பணம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த முடிகிற வரையிலும் புண்ணிய காலம் அப்படின்னு நாம் நினைப்போம் காலம்பரை எழுந்ததிலிருந்து தர்ப்பணம் பூர்த்தியாகும் வரையில்தான் அந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறத புரிதல் நமக்கு இருக்குது ஆனால் அப்படி அல்ல அந்த தினம் பூராவும் புண்ணிய காலமாக தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஒரு அமாவாசையை எடுத்துக்கொண்டால் முதல் நாள் ராத்திரியிலிருந்தே அந்த புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது முதல் நாள் ராத்திரியிலிருந்தே நமக்கு நியமங்கள் ஆரம்பிக்கிறது கட்டுப்பாடாக இருக்கணும் ராத்திரி சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் முடியலென்னா ஆகாரமாக சாப்பிடணும் மறுநாள் கால மறுநாள் காலையிலிருந்து ஆரம்பித்து மறுநாள் பூராவும் புண்ணிய காலம் முடிஞ்சு அதற்கு மறுநாள் தான் அமாவாசை புண்ணிய காலமே பூர்த்தி ஆகிறது அன்றைய தினம் பூராவும் புண்ணிய காலமாக தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் எடுத்திருக்கு ஆகையினாலே நமக்கு தர்ப்பணம் பூர்த்தியாச்சுன்னா புண்ணியகாலம் முடிஞ்சு போய்த்து போயிடுது அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஸ்ராத்தமே எடுத்துக்கொண்டால் நம் தாயார் தகப்பனார்களுக்கு உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை கூட முதல் நாள் ராத்திரியிலிருந்தே ஆரம்பமாகுது முதல் நாள் ராத்திரியிலிருந்தே நியமமாக இருந்து மறுநாளைக்கு ஸ்ராத்தம் செய்து அன்றைக்கும் கட்டுப்பாடாக இருந்து அதற்கு மறுநாள் காலம்பெற ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் செய்தால் தான் அந்த ஸ்ராத்தம் முடிகிறது இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்நாளில் இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை அன்றைக்கே நாம் செய்துடுறோம் அது எப்படி அது வழக்கத்தில் வந்தது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் பிரத்யாப்திக ஸ்ராத்தம் செய்தால் அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் என்கிறத மறுநாளைக்குதான் செய்யணும் அன்றைக்கே ஸ்ராத்தம் முடிஞ்சவுடனேயே செய்யணும் என்பதற்கு தர்மசாஸ்திரத்தில் பிரமாணமே சொல்லப்படலை இன்னும் உள்புகுந்து நாம் பார்த்தோமானால் ஸ்ராத்தம் பூர்த்தி ஆயிட்டது இன்னும் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் ஆகல்ல அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா பரேஹனி தர்ப்பணம் அப்படின்னு பெயர் பரேஹனி தர்ப்பணம்னா மறுநாளைக்கு காலம்பர செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம் நாம் ஸ்ராத்தம் முடித்து போஜனம் ஆனவுடனே நமக்கு ஒரு ஆசூச்சம் வந்துவிட்டது அப்படின்னாலும் கூட தீட்டு வந்துவிட்டால் மறுநாளைக்கு காலையில் அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் செய்கிற காலத்தில் சுத்தி உண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தீட்டு வந்தாலும் கூட ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை மறுநாள் காலம்பறை தான் செய்யணும் எப்பொழுதுமே ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை ஸ்ராத்தம் முடித்த உடனேயே செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது எங்கே அப்படி செய்யணும் அப்படின்னா சில இடங்களில் அப்படி சொல்லியிருக்கா சில ஸ்ராத்தங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தரிசே திலோதகம் பூர்வம் பஷாதத்யான் மகாலயே பிரத்யப்தேது கிருத்தேஸ்ராத்தே பரேஹனி திலோதக்கம் அப்படின்னு காண்பிக்கிறார் அதாவது தரிசஸ்ராத்தம் அமாவாஸ்யா அன்னிக்கு நாம் தரிசஸ்ராத்தத்தை அன்னரூபமாக செய்யும் பட்சத்தில் ஸ்ராத்திற்கு முன்னர் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் முதல்ல செய்துக்கணும் பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும் இந்த தரிசம் மாத்திரமில்லை அஷ்டகாஸ்ராத்தம் மாசப்பிறப்பு சங்கிரமண ஸ்ராத்தம் வியீபாத்த ஸ்ராத்தம் கிரகண புண்ணியகால ஸ்ராத்தம் இந்த ஸ்ராத்தங்களையெல்லாம் நாம் திலதர்ப்பணமாக செய்துன்னு வரும் இதை அன்னரூபமாக செய்யும் பொழுது முதலில் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் பிறகு ஸ்ராத்தம் அப்படி பண்ணணும் பச்சாத்தியான் மகாலயே இந்த பக்ஷ மகாலயம்னு பதினைந்து நாளைக்கும் பதினாறு நாளைக்கும் நாம் தர்ப்பணம் பண்ணுறோம் இந்த பதினாறு நாளைக்கும் நாம் தர்ப்பணமாக செய்வதை அன்னரூபமாக செய்யும் பட்சத்தில் அன்னன்னைக்கு ஸ்ராத்தம் முடிஞ்ச உடனேயே தர்ப்பணம் செய்துடணும் இந்த பதினாறு நாளைக்கும் நாம் செய்துன்னு வரக்கூடியதான தர்ப்பணத்தை அன்னஸ்ராத்தமாக செய்கிற பொழுது ஸ்ராத்தம் முடித்து அன்றைக்கே ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை செய்யணும் இப்படி பக்ஷ மகாலயத்திற்கு இந்த நியமம் சொல்லப்பட்டிருக்கு பிரத்யப்தேது கிருதே ஸ்ராத்தே பரேகனி திலோதகம் இந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடியதான பிரத்யாப்திக ஸ்ராத்திற்கு ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை மறுநாள் காலம்பரதான் செய்யணும் உடனேயே ஸ்ராத்தம் முடச்ச உடனேயே ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் என்பது கூடாது அப்படி செய்தாலும் அது செய்ததாக ஆகாது மறுநாளைக்கு காலம்பரை தான் ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை செய்து ஸ்ராத்தத்தை பூர்த்தி வந்தாலும் சரி கர்மாவே செய்யும்படியாக வந்தாலும் கூட அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பண காலத்தில் நமக்கு சுத்தி சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் ஆகையினாலே ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் மறுநாளையதான் பண்ணணும் அதே போல் ஹிரண்யஸ்ராத்தமாக சில ஸ்ராத்தங்களை நாம் பண்ணினால் ஹிரண்யே தூ உதகம் பஷாத்து அப்படின்னு ஹிரண்யஸ்ராத்தம் பண்ணினால் அந்த ஸ்ராத்தத்தை முடித்த உடனேயே தர்ப்பணம் செய்துடணும் பஷாத்து அப்படின்னா சமானே அகனி அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கே ஸ்ராத்தம் முடித்த பிறகு உடனே தர்ப்பணம் செய்யணும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை ஹிரண்யமாகவோ ஆமமாகவோ செய்யக்கூடாது அன்னரூபமாகத்தான் செய்யணும் ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை மறுநாள் காலையில் தான் செய்யணும் என்று தர்மசாஸ்திரத்தில் பார்க்கிற பொழுது தெரிய வருது ஆனால் இன்றைக்கி உலகம் பூராவும் அன்னைக்கே நடக்கிறது அப்படின்னா அது செய்பவர்களிடத்திலே தான் கேட்கணும் தர்மசாஸ்திரம் சொல்கிறதை நாம் பார்த்துன்னு வரோம் தர்மசாஸ்திரத்தில் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் மறுநாளை காலை தான் செய்யணும் என்பது தெரிய வருது இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தையும் உத்தேசித்து இந்த புண்ணிய காலங்களை சேர்த்து செய்யறதுக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்